அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அல்ல அவர்கள் கூறியதாவது பனு சலமா கூட்டத்தினர் தங்கள் இல்லங்களை நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களின் சமீபத்தில் அமைத்து தங்க நினைத்தனர் மதீனாவில் வீடுகளை காலி செய்வதை நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் நீங்கள் அதிகமாக காலடிகள் எடுத்து வைத்து தொழ வருவதன் மூலம் நன்மையை பெற வேண்டாமா என நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்